நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் ஒன்று ஆசிய ஜூனியர் மற்றும் கேடட் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மங்கோலிய நாட்டில் நடைபெற்றது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் தலைமை தேர்வாளராகவும் மிஸ்பா ஹக் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று சமீபத்தில் அமெரிக்க அரசாங்கத்திற்கும் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டிற்கும் இடையே பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சென்னை விளாடிவஸ்டாக் கடல்வழியை உருவாக்குவதற்காக இந்தியாவும் எந்த நாடும் திட்டமிட்டுள்ளன இரண்டு உலகில் மக்கள் வசதியாக வாழக்கூடிய நகரங்களின் தரவரிசை பட்டியலில் டெல்லியின் தரவரிசை என்ன மூன்று சைபர் கிரைம் விசாரணை தொடர்பான சிபிஐ யின் முதல் தேசிய மாநாடு எந்த நகரத்தில் நடைபெறவுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி